அல்லாஹுவினால் அருளப்பட்டாகிறது குரானுடைய கருத்துக்கள் சாரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிறிய சூறாவாக அருளப்பட்டிருக்கின்றது மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இரண்டு மனிதர்கள் சந்தித்துக் கொண்டால் ஒருவர் மற்றொருவருக்கு இந்த சூறாவை ஓதி காட்டாமல் அங்கிருந்து நகர்ந்து செல்ல மாட்டார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் ஒருவர் மற்றொருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த சூறாவில் அல்லாஹால உணர்த்துகின்றார் ஆகவே ஒவ்வொருவரும் இதனை சொல்லிக் காட்டக்கூடியவர்களாக மற்றவருக்கு சொல்லிக் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இமாம் அடகி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த சூறாவை மனிதர்கள் சிந்திப்பார்களானால் இந்த சூறாவின் கருத்துக்களை மனிதர்கள் சிந்தித்து பார்ப்பார்களானால் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா துறைக்கும் இது போதுமானதாக அமைந்திருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அப்படி எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கி அல்லாஹத்தாலா இதிலே சொல்லி காட்டுகின்றனர் வல்லாசிரி காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹத்தாலா ஆரம்பிக்கின்றனர் அல்லாஹத்தாலா ஒரு விஷயத்தை சத்தியமிட்டு சொல்லுகின்றான் என்று சொன்னால் பல இடங்களிலே புராணிலே பல பொருள்களின் மீது சத்தியமிட்டு சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹத்தாலா எல்லா பொருள்களின் மீதும் சத்தியமிட்டு இருக்கின்றான் சூரியன் மீது சத்தியமாக வானத்தின் மீது சத்தியமாக சந்திரன் மீது சத்தியமாக நட்சத்திரங்களின் மீது சத்தியமாக என்றெல்லாம் சொல்லுகின்றான் அதே போன்று பூமியில் உள்ள பல பொருள்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹத்தாலா சொல்லிக் காட்டுகின்றான் சத்தியமாக என்று சொல்லி அதற்கு பின்னால் ஒரு விஷயத்தை அல்லாஹத்தால குறிப்பிட்டிருக்கின்றான் என்றால் சத்தியம் சத்தியம் செய்யப்பட்ட விஷயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்பதாக பொருளாகும் இங்கே அல்லாஹத்தாலா வல்லாஸ்ரீ காலத்தின் மீது சத்தியமாக என்பதாக சொல்லி காட்டி அந்த சத்தியத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று அல்லஹத்தாட்டுகின்றார் இப்பொழுது மனிதன் நஷ்டத்தில் இருப்பதற்கு காரணம் காலம் என்பதாக அல்லாஹத்தாட்டுகின்றார் காலத்தின் மீது சத்தியம் எட்டு நோக்கம் மனிதன் காலத்தை சரியாக பயன்படுத்தாத பயன்படுத்தாத காரணத்தால் அவர் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்ற கருத்தை சொல்லி காட்டுகின்றார் இதை மனிதர்கள் மிக முக்கியமாக விளங்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ உள்ளடக்கி இங்கே சொல்லுகின்றனர் காலம் இருக்கின்றதை அது மனிதனுக்கு மிக பொன்னானதாக அருளப்பட்டிருக்கின்றது தமிழிலும் நாம் சொல்லுவோம் அல்லவா காலம் பொன்னானது என்பதாக அதுபோன்று அல்லாஹால காலத்தை மிக அற்புதமானதாக வழங்கி நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் கடந்து இனி எப்பொழுதுமே அந்த காலம் வராது நமக்கு பேசிக் கொண்டிருக்கூடிய இந்த நேரம் கடந்து விட்டது என்று சொன்னால் இனிமேல் இந்த காலம் எப்பொழுதுமே வராது ஏனத்தினால் வரைக்கும் வராது அதுக்கு பிறகும் வராது ஆகவே இருக்கக்கூடிய காலத்தை பயன்படுத்த சொர்க்கவாசிகளுக்கு எந்த கவலையும் இருக்காது என்று ஹதீஷ் ஷெரீபிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்காது சொர்க்கவாசிகளுக்கு ஆனால் ஒரே ஒரு கவலை இருக்குமா ஏதாவது ஒரு நேரத்திலே தஸ்பீக செய்யாமல் விடப்பட்ட வெறும் காலம் இருக்கின்றதே அந்த காலத்தை பற்றி கவலைப்படுவார்கள் தஸ்வீக செஞ்சிருந்த எனக்கு இவ்வளவு நன்மை கிடைச்சிருக்குமே இவ்வளவு பாக்கியம் அந்த இடத்துல கிடைச்சிருக்குமே என்று கவலைப்படுவார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு தஸ்பீக செய்தால் அல்லாஹத்தால அங்கே ஒரு சொர்க்கத்திலே ஒரு இடத்தை நமக்கு பதிவு செய்து வைக்கின்றார் என்றுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நகராஜுக்கு போயிருந்த நேரத்திலே பல நபிமார்களை ரசூல்லா அலி வசல்ல சந்தித்தார்கள் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களையும் சந்தித்தார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் முகமது சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களே நீங்கள் பூமிக்கு திரும்பி சென்ற பின்னால் உங்களுடைய உம்மத்தினருக்கு என்னுடைய சலாம் சொல்லுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்ப நாம் பதில் சொல்லணும் இப்ராஹிம் அலையா சொல்லிவிட்ட சலாம் எல்லாம் வரைக்கும் உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் தான் இப்ராஹிம் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது ஒருத்தர் பதில் நேரடியா சலாம் சொன்னாத்தான் சொல்லணும் ஒருத்தர் உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டார் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லணும் அல்லது உங்களின் மீதும் அவரின் மீதும் சாந்திய உண்டாவதாக சலாம் உண்டாவதாக என்று பதில் சொல்லும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் விடுங்கள் என்பதாக சொல்லிய இப்ராஹிம் அலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த சொர்க்கம் இருக்கின்றதே அது காலியான பூமியாக தரையாக இருந்து கொண்டிருக்கின்றது நல்ல வளமுள்ள தரையாகவும் இருக்கின்றது தண்ணீர் வளம் நீர் வளம் நீல வளம் கொண்டதாக இந்த சொர்க்கத்தினுடைய தரை இருக்கின்றது உங்களுடைய உம்மத்தினரிடத்திலே சொல்லி அதிலே பயிரிட சொல்லுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் சொல்லி அனுப்பியிருக்கின்றனர் அதாவது கருத்து உங்களுடைய உம்மத்தினிடத்தில் சொல்லி பயிரிட சொல்லுங்கள் இந்த நிலத்திற்கு பயிரிட பயிர் எது என்று சொன்னால் சுபஹான் அல்லா அல்ஹம் அல்லாஹு அக்பர் என்ற திரு களிமாக்கலாகும் என்பதாகவும் ஆகவே ஒரு மனிதன் ஒரு சுபகான் அல்லாஹ் என்று சொன்னால் நம்முடைய பெயரிலே ஒரு மரம் அங்கே நடப்படுகின்றது நூறு தடவை சுபகான் அல்லா என்று நீங்கள் சொன்னால் நூறு மரம் நடப்படுகின்றது ஆயிரம் தடவை சொன்னால் ஆயிரம் அதனால் பொருள் என்னவென்று சொன்னால் அத்தனை மரங்கள் நடப்பட்ட அந்த இடம் இருக்கின்றது விசாலமான இடம் அந்த இடத்திற்கு சொந்தக்காரராக நாம் ஆகிவிடுகின்றோம் என்று பொருள் நாம் அங்கே சென்ற பின்னால் அந்த இடத்திற்கு சொந்தக்காரராக நாம் ஆகிவிடுகிறோம் அல்லாஹாலே அதனை சொல்லி காட்டுகின்றனர் சரி அவ்வளவு இடத்தை வச்சுக்கிட்டு அவ்வளவு மரத்தை ஆள் இருக்கு அவ்வளவு மரத்தை அல்லாஹத்தால அடியானுக்கு மனிதனுக்கு அல்லஹாவை திகிர் செய்த தஸ்மீ செய்த மனிதனுக்கு அல்லாஹ தரக்கூடிய மதிப்பை காட்டுவதற்காக வேண்டி பெரிய இடத்தை தர்றோம் ஒரு சாதாரண ஒரு சின்ன மூமினுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மூவான மோமினுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாளிகை அந்த மாளிகையினுடைய அளவு அறுபது மைல் சுற்றளவு கொண்டதாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு சாதாரணமான மனிதனுக்கு அதிலே எவ்வளவு உயர்ந்து செல்லுகின்றாரோ அவ்வளவு அதிகமாக ஏனென்றால் சல்லா அலிஸ்வல்லம் மற்றொரு அதிகின்றார்கள் சொர்க்கத்துல கடைசியா ஆக கடைசியில போகக்கூடிய ஒரு மனிதனுடைய பெயர் எனக்கு தெரியும் ஆலையும் தெரியும் சொல்றாங்க சொர்க்கத்துல கடைசியா போகக்கூடிய மனுஷன் எனக்கு தெரியும் அந்த மனிதன் என்ன பண்ணுவானா அல்லாஹத்தால சொர்க்க நரகத்திலிருந்து அந்த மனிதனை வெளியாகி அரசியல் நரகத்திலிருந்து வெளியாகி போவாங்க சில மனிதர்கள் நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு அந்த மனிதனை கொண்டு போய் வெளியே வச்சிருப்பான் அல்லாஹத்தால மனிதனுடைய முகத்தை நரகத்தின் பக்கம் திருப்பி வச்சிருப்பான் சொர்க்கத்தின் பக்கம் பார்க்க முடியாத அமைப்பு அவனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படியே நரகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான் நரக வேதனை இருக்காது நரகத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த பின்னாலே அல்லாட்ட கேட்பானா யா அல்ல ரொம்ப காலமா இந்த நரகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்குது என் முகத்தை இந்த பக்கம் திருப்பி வச்சிரு சொர்க்கத்தின் பக்கமா திருப்பி வை அப்படின்னு சொல்லிக்க உடனே அல்லாஹத்தாலா ஒரு மலக்க அனுப்புவான் சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி வச்சுட்டான் வேற ஒன்றும் கேட்க மாட்டேன் நீ வேற ஒன்றும் எனக்கு வேண்டியது இல்லை இந்த நரகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே பயமா இருக்கு கஷ்டமா இருக்கு அதான் திருப்பி இப்படி திருப்பி வச்சிரு சார் சரி அல்லாஹத்தாலா அவருடைய உத்தரவு படிக்க அந்த மலக்கை அப்படி திருப்பி வச்சிருவார் வேற அவனா திரும்ப முடியாதா அல்லாத்தாலா எப்படி வச்சிருக்கான அப்படித்தான் நடைபெறும் நடப்போம் அதாவது நடப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தலையில எப்படி மனுஷன் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா உலகத்தில் இருக்கும் போது காலால் நடக்க வச்சானே அவதான தலையில் நடக்க வைப்பான் அப்படின்னு அதுவும் முடியும் அல்லாஹத்தி திருப்பி வச்சிருவான் அல்லாஹத்தால கொஞ்ச நேரம் கொஞ்சம் காலம் அப்படி சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் அந்த நடைபெறக்கூடிய காட்சிகள் எல்லாம் கடைசியில் சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்க திருப்பி வருவார் நீ முதல்ல வந்து சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி வச்சா போதும் கொண்டு போய் வைக்க சொல்றேன் இல்ல இது மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா போதும் இனிமேல் வேற ஒண்ணும் கேட்க மாட்டேன் அதே மாதிரி அல்லாஹுடைய உத்தரவுப்படி அவர் கொண்டு போய் வச்சிருக்க கொஞ்ச நாள் அப்படியே இருப்பார் அந்த சொர்க்க வாசப்படி இருப்போ முடியாது இருக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே மறுபடியும் அல்லாஹத்தாலாட கேவா யார்ல சொர்க்கத்துக்கு உள்ள போகக்கூடிய பாக்கியத்தை கூட எனக்கு வேற எதையும் கொடுத்தாட்ட உள்ள போய் பாக்குறதுக்காவது அனுமதி கொடுது அதே மலக்கு அனுப்புவான் என்ன நீ ஒண்ணு முதல்ல எனக்கு வாக்குறுதி கொடுத்தியே நீ என்ன இப்படி செய்யறீய அப்படின்னு இல்ல இல்ல உள்ள போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டா போதும் வேற ஒண்ணும் கேட்க மாட்டேன் அப்போ அல்லாஹாலா அந்த மலக்கின் மூலமாக சொல்லப்புறம் சரி நீ உள்ளே செல்லு உனக்கு நீ உலகத்தில் இருந்து பாரு அந்த உலகத்தினுடைய பூமியுடைய உருண்டையை போன்று பல் மடங்கு விரிவான சொர்க்கம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது போ என்பதாக அல்லாஹாலா சொல்லுவான் அவன் தான் அந்த கடைசியில சொர்க்கத்துக்கு போறவர் என்று சொல்றாங்க கடைசியில போறவருக்கு இந்த உலகத்தை போல பல மடங்கு என்று சொன்னா முதல்ல போனவங்களுக்கு எவ்வளவு பெருசு இருக்கும் ஆக அல்லாஹால மிக விசாலமான கருணை உடையவன் அதனால மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று சொல்லும் காலத்தை பயன்படுத்தாததின் காரணமாக மனிதன் நஷ்டத்தில் ஆகிவிடுகின்றான் அந்த காலத்தை நம்ம பயன்படுத்தணும் ஒரு சுபஹான் அல்லா சொல்றதுக்கு நேரம் கிடைச்சுன்னா சுபாநல்லா சொல்லிடணும் அந்த சுபானல்லாவுக்கு இந்த உலகம் உலகத்தை போல உள்ள எந்த பொருளும் ஈடாகாது உலகத்துள்ள எந்த பொருளும் ஈடாகாது சுபான் அல்லாவுக்கு சுலைமான் அலைஸ் எல்லாம் பவடி போகின்றார்கள் அவங்களுக்கு நிறைய பரிவாரங்கள் பட்டாளங்கள் இருந்தன மனிதர்கள் ஜீன்கள் சைத்தான்கள் பறவைகள் மிருகங்கள் இப்படி எல்லா வகையான படைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன உத்தரவிட்டு அப்படி தூக்கிட்டு போகும் போயிட்டே இருக்கும் அதாவது அதனுடைய காலை பயணம் ஒரு மாதத்தினுடைய தொலைதூரம் அதனுடைய மாலை பயணம் ஒரு மாதத்தினுடைய தொலைதூரம் என்பதாக அந்த விரிப்பை பற்றி அல்லாஹால காத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் என்பதாக அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த பரிவாரங்கள்லாம் போய் வானத்துல பறந்து போயிட்டே இருக்கிறாங்க ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு ஆபிது வேலைகள்ல ஒரு ஆபித் உட்கார்ந்து இருந்தார் அவரு இந்த காட்சியை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு சுபார்லாம் என்ன ஆச்சரியமான ஆட்சியை அல்லாஹாலுக்கு என்ன அற்புதமான கீழே இறங்கி அந்த ஆவி திடத்துல போனாங்க போய் சொன்னாங்க நீங்க சொன்னத நான் கேட்டேன் ஆனால் ஒரு மோமினான அடியான் இஹ்லாசான முறையில் சுபகானல்லா என்று ஒரு தடவை சொல்லுவது தாவூதுடைய மகனாகிய சுலைமான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியை விட பெரியது என்பதாக சொன்னார்கள் நீடித்து நிரந்தரமாக நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய சவாப்புடையது நன்மை உடையது சுலைமானுடைய ஆட்சி அழிந்து விடக்கூடியது ஆகவே அழிந்து விடக்கூடியது நிலை நிலைத்து நிற்கக்கூடியதை விட மிக அற்பமானதுதான் என்ற கருத்தை அங்கே சுலைமான் அலையுடன் சொல்லி காட்டுகின்றார் அப்படி மனிதன் காலத்தில் ஒரே ஒரு சுபகாரம்ல என்று சொல்லுவது அவனுக்கு மிக அற்புதமானது அதனால்தான் சொல்லல்லாலே செல்லும் அவர்கள் இந்த மூமினான மனிதர்கள் நஷ்டப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா காலத்தையும் திக்ருடன் தஸ்மீகுடன் கழிக்கக்கூடிய வழிவகைகளை சொல்லல்லே சொல்ல சொல்லி தந்திருக்கின்றார்கள் தஸ்மீச என்ன அதுக்கு ஒழு வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு சுத்தமா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதனால்தான் மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் கூட தஸ்மீ செஞ்சு எந்த நேரத்திலும் இருப்பதற்காக வேண்டி பல வழிகளை ரசூல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க தெருவுல நீங்க நடந்து போறீங்க என்ற கரிமாவை ஓதிக்கொள்ளுங்கள் கடை தெருவுல போறீங்க அது சைத்தான் குடியிரு குடியிருக்கக்கூடிய இடம் பல்வேறு மனிதர்கள் அல்லாஹ் பொருளை நான்காவது கலிமாவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார் இதுவெல்லாம் அந்த நேரத்தை நேரமாக கழிப்பது தெருவிலே நடந்து செல்லக்கூடிய நேரத்தை கடை கடை தெருக்களிலே நடந்து செல்லக்கூடிய நேரத்தை கடையிலே உட்காந்து அவசியம் நேரத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இருக்கக்கூடிய நேரத்தை வாய் மூடி இல்லாமல் வீண் பேச்சு இல்லாமல் ஜிகருடைய நேரமாக அதனை கழிப்பது மஸிதிற்குள்ளே வருகின்றீர்கள் இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹலி அபுமதிக்க என்ற துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் ஜிகிர் உடையவர்களாகவே நீங்கள் பள்ளிவாசல்குள்ளே நுழையுங்கள் ஜிகர் உடையவர்களாகவே நீங்கள் வெளியே செல்லுங்கள் அல்லாஹ் முப்தி என்று ரிசுக்குடைய வாசலை திறந்துவிடு என்று கேட்டுக்கொண்டே வெளியே செல்லுங்கள் என்று சொல்லல்லா அலிஸ்லம் சொல்லித் தருகின்றார்கள் சிறுநீர் கழிக்கச் செல்லுகின்றீர்கள் அங்கே ஒரு துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் சைத்தானுடைய ஊசாட்டங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக மலம் கழிக்க செல்லுகின்றீர்கள் வீட்டுக்குள்ளே நுழைகின்றீர்கள் அங்கே துவாவை ஓதிக் கொள்ளுங்கள் சொல்லுகின்றார்கள் எவரொரு அல்லாஹுடைய பெயரை சொல்லி இல்லா இல்லா என்று கலிமாவை சொல்லி உள்ளே நுழைகின்றாரோ பிறகு உள்ளே நுழைந்த பின்னால் சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டால் சாப்பிடும் பொழுது சொல்லி சாப்பிடுகின்றாரோ அந்த மனிதரை பார்த்து வெளியேறிவிடுகின்றான்வர் நுழையும் சாப்படும் பொழுதும் அல்லாஹுடைய பெயரை சொல்லாமல் சாப்பிட்டு விடுகின்றாரோ அவர் அப்பொழுது சைதான் தன்னுடைய சகாக்கள் இடத்தில் சொல்லுகின்றான் இன்று இரவில் தங்குவதற்கு இந்த வீட்டிலே நமக்கு இடம் கிடைத்து தாராளமாக தங்கலாம் என்பதாக சொல்லி சைதான் தன்னுடைய கூட்டத்தாரோடு அங்கே ங்கிவிடுகின்றது என்பதை அவர்கள் எல்லா நிலைகளும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கொஞ்சம் உணர்வு அந்த சிந்தனையை தூண்டுவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயம் ஆக மனிதன் காலத்தை நஷ்டப்படுத்துவதற்கு காரணமாக காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாததின் காரணமாக நஷ்டமாக இருக்கின்றான் என்ற கருத்தை அல்லாஹத்தாலா தெரியப்படுத்துகின்றான் அதனால்தான் காலத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி இந்த காலத்தை அல்லாஹாலா படைத்தான் சென்ற காலத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் நபி ஆதம் அலேஸ்லாம் முதலாக இதுவரைக்கும் உள்ள காலம் எப்படி கழிந்திருக்கின்றது நல்லவர்களுக்கு எப்படி காலம் கழிந்தது தீயவர்களுக்கு எப்படி காலம் கழிந்தது இந்த காலத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அல்லாஹுடைய கற்றளைக்கு மாறு செய்தவர்கள் எப்படி வீழ்ந்தார்கள் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் சிந்திக்க வேண்டும் நபி ஆதம் அலேஸ் எப்படி வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கையின் நிலை என்ன அந்த காலம் எப்படி இருந்தது நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவருடைய காலத்திலே நம் நம்ரூது இருந்தான் கற்றளையை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் கற்றலை ஏற்றுக்கொள்ளாத அந்த நம்ரூதும் அவனை சார்ந்தவர்களும் எப்படி அழிவுக்குள்ளானார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும் பொழுது நாம் நஷ்டத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் இதே ஒவ்வொரு நபிமாரையும் சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தையும் அல்லாஹ் நபிமாருடைய காலத்தையும் சிந்திக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹாலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லியதாக குரானிலே அல்லஹ் காட்டுகின்றான் அல்லாஹுடைய நாள்களை பற்றி இவர்களுக்கு நீர் உபதேசம் செய்வீராக சொல்லி காட்டுவீராக என்று அல்லாஹின்றான் அல்லாஹுடைய நாள்கள் காலம் என்பது அல்லாஹாவை சேர்ந்தது காலத்தை திட்டாதீர்கள் அல்லாதான் அல்லாதான் காலத்தை படைச்சா அதே காலம் என்பது அல்லாதான் அதனால காலத்தை திட்ட நாசமா போன காலம் இப்படி வந்திருக்கு பஞ்ச காலம் வந்துருச்சு நாசமா போச்சு என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா குறிப்பாக பெண்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்குது அதை திட்டாதீர்கள் என்று சொல்லா அலைய சொல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆகவே காலம் அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஞாபகத்து மிக அற்புதமான ஞாபகம் அந்த ஞாபத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லையானால் நஷ்டவாரிதான் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகின்ற சரி வல் அசுரி என்று சொன்னால் காலம் மூன்று காலத்தையும் குறிக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் இனிமேல் காலங்கள் வந்து நம்முடைய வயதிலேயே நாம் பார்த்து இருக்கின்றோம் இதே போன்று இன்னும் எத்தனையோ சூழ்நிலை மாறுபட்ட சூழ்நிலையிலே காலங்கள் வரும் அந்த காலத்தை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆக வல் அசுரி என்று சொன்னால் மூன்று காலத்தையும் குறிக்கும் இன்னொரு கருத்து காலம்ாலம் என்று பொருள்சு காலத்தின் மீது அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்திருந்தாங்களா அந்த அறுபத்தி ஆண்டுகள் அந்த காலத்தின் மீது சத்தியமாக இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இனிமேல் குயாமத்து நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த உலகத்தில் இனிமேல் வராது அதுக்கு முதலும் கிடையாது அற்புதமான அல்லாஹா தாலா குறிப்பிடுகின்றார் அவர்களை பற்றி சிராஜம் முனிரா பிரகாசிக்கும் சூரியனாக நவியே உண்மை நாம் அனுப்பி இருக்கின்றோம் என்று ஒரு இடத்தில் சொல்லுகின்றான் பிரகாசிக்கும் சூரியன் சிராஜிகளுக்கு விளக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல குரானுடைய படிக்க பழக்கப்படி சிராஜ் என்பதற்கு சூரியன் இந்த இடம் தவிர வேறு மூன்று இடங்களிலே சிராஜ் என்ற வார்த்தை வருகின்றது அந்த மூணு இடத்திலேயும் சூரியனை பத்தி தான் அல்லாஹத்தான் அதனால இந்த இடத்திலே சூரியன் என்று வைப்பதுதான் பொருத்தமான அர்த்தம் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ரசூல்லாம் அவர்களை சூரியன் என்பதாக சொல்லுகின்றனர் எப்படிப்பட்ட சூரியன் பிரகாசிக்கும் சூரியன் குளிர்ச்சி தரக்கூடிய சூரியன் என்பதாக அதற்கு சொல்லப்பட்டிருக்க அது நீண்ட விளக்கத்தை கொண்டது சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றேன் ரசூலுல்லாய் சலுல்லா அலேவுசல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த உலகத்திலே தோன்றினார்களோ அப்பொழுது உதயமாகிவிட்டது என்று பொருள் அப்போ அப்படின்னா அதுக்கு முதல்ல உள்ள காலம் ஆதம அலேஸ்வலாத்தில இருந்து சலல்லா அலுவலனுடைய காலம் வரைக்கும் சூரியன் உதயமாகல இருட்டா இருந்ததுன்னு அர்த்தம் ஆதமலேசலாம் முதலாக ரசூலுல்லாய் சலல்லா அலேசல்லம் அவர்கள் வரைக்கும் உள்ள காலம் ஒரு இரவு ஒரே ஒரு இரவு ரசூல் சல்லூ அம் அவர்கள் பிறந்தது முதல் இறக்கக்கூடிய காலம் வரைக்கும் அறுபத்தி ஆண்டுகள் வரைக்கும் இந்த உலகம் சூரியனை கொண்டதாக இருந்தது ஒளிமயமான கொண்டதாக இருந்தது ஒளியை கொண்டதாக இருந்தது எப்பொழுது நபி அலுவலம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்களோ உடனே இருட்டு உண்டாகிவிட்டது இனிமேல் குயாமத்து நாள் வரைக்கும் இரவு ஆக இந்த உலகம் முழுவதுமே தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து குயாமத்தினால் வரைக்கும் இரண்டு இரவுகளையும் ஒரு பகலையும் கொண்ட காலம் ஒரு பகல் எவ்வளவு எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள் முந்தைய நபிமார்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் நட்சத்திரங்களாக இருந்தார்கள் நட்சத்திரங்கிறது உலகம் ஊராட்சி வெளிச்சம் தராது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம் தரும் அத போல எல்ல ஒவ்வொரு நபிமாரும் குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு மட்டும் ஒரு இடத்திற்கு மட்டும் ஒரு பகுதிக்கு மட்டும் நபியாக இருந்தார்கள் உலகம் முழுவதும் வெளிச்சம் தெரிவித்து முனீரா என்ற கருத்து அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்ற சுருக்கமாக ஒரே ஒரு விளக்கம் உங்களுக்கு இந்த காலத்தை பற்றி சொல்லுவது நான் அதே போன்று சலலாலும் எப்பொழுது வசாத்தாகி விட்டார்களோ இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்களோ அப்பொழுது உடனே இரவு உண்டாகிவிட்டது மறைந்து விட்டது இரவு உண்டாகி விட்டது இனிமேல் சொல்றாங்க அசஹாபிம் என்னுடைய சகாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ராத்திரி காலத்தில் நட்சத்திரம் தான் இருக்கும் சூரியன் இருக்காரு சூரியன் இருக்கக்கூடிய காலம் அந்த ஒரு காலம் தான் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் சரி இவர்கள் நட்சத்திரங்கள் அதே போன்று அந்த நபிமார்கள் சல்லா அலி சொல்லம் உள்ள நபிமார்கள் என்ன கேட்டால் என்னுடைய உம்மத்திலே உள்ள ஒலமாக்கள் ஆலிம்கள் பனிஸ்ரவேலர்களுடைய நபிமார்களுக்கு ஒப்பானவர்கள் என்பதாக சொன்னீங்க இவங்க நட்சத்திரம் சொன்னா அவங்களும் நட்சத்திரம் ஆக ரசூ சல்லா அலே சொல்லம் இந்த உலகத்துல இருந்த காலம் இருக்குதே அதுதான் பகல் காலம் மீதி எல்லா காலமும் இரவு காலம் தான் அறுபத்தி மூன்று ஆண்டுகளை இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த காலத்தின் மீது சத்தியமாக மனித நஷ்டத்தில் இருக்கின்றார் ஒரு உயர்வான காலத்தை அல்லாஹால சொல்லி காட்டி மனிதனுடைய நஷ்டத்தை இங்கே விளக்குகின்றார் இது ஒரு அர்த்தம் வல்லாசிரி என்று சொன்னால் மற்றொரு கருத்து மூன்றாவது ஒரு அர்த்தம் அசுருடைய நேரத்தின் மீது சந்தியமாக ஐந்து காலம் இருக்குது அல்லாஹத்தான் வைக்கணும் அப்படின்னு கேட்ட அல்லாஹால ஒரு இடத்துல சொல்றான் ஐந்து தொழுகை தொழுகைகளின் தொழுகைகளின் மீது நீங்கள் பேணுதலாக இருங்கள் கண்காணிப்பாக இருங்கள் நடு மீதும் நீங்கள் பேணுதலாக இருங்கள் என்று அல்லாஹால எது என்பதிலே கருத்து வேறுபாடுகள் அபிப்பிராயங்கள் ரொம்ப முக்கியமான அபிப்பிராயம் பலரால் தெரிவிக்கப்படக்கூடிய அபிப்பிராயம் அசுருடைய தொழுகை என்பதாக ஏனென்றால் ஹந்தக் போர் நேரத்திலே சல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு அசுருடைய தொழுகை தவறிவிட்டது ஹந்தக் அகழ் போருடைய நேரத்திலே தொழுகை தவறிவிட்டதின் காரணமாக ரசூ அலி செல்லம் அவர்கள் இந்த முஸ்லிக்கு கபர்களிலே அல்லாஹால நரக நெருப்பை நிரப்புவானாக என்று லாயணத்து செய்தார்கள் அசருடைய தொழுகையை அவர்களின் காரணமாக தவறிவிட்டது அவருடைய கபர்களிலே நெருப்பை நிரப்புவானாக என்று சொல்லா அலேவ் செல்லம் அவர்கள் பத்வா செய்தார்கள் சனல் அலேசல்ல ரமத்துல்லாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் அந்த தொழுகை தவறிவிட்டது மிக முக்கியமான ஒரு தொழுகை தவறிவிட்டது என்ற காரணத்தினால் அவர்கள் அப்படி லாநத்தை செய்தார்கள் எனவே அந்த முக்கியமான தொழுகை அதுதான் இருக்க முடியும் நடு தொழுகையாக இருக்க முடியும் என்பதாக கருதி இப்படி பல கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார்கள் ஆகவே அந்த அசுடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகையாக இருக்கின்ற காரணத்தால் அந்த தொழுகையின் மீது சத்தியமாக அந்த நேரத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று அல்லாஹ் இப்படி இன்னும் பல்வேறு கருத்துகள் இருக்கின்றன என்பதை மனித இனம் அனைத்தையும் மனிதர்கள் அனைவருமே ஒரு ஆளு பாகி கிடையாது எல்லாருமே நஷ்டத்தில் மனிதர்கள் அனைவருமே நஷ்டத்தில் இருக்கின்றனர் என்று அல்லாஹு பொதுப்படையாக சொல்லிவிட்டு அப்படின்னா அது ஒரு நிச்சயம் உறுதி உறுதியாக மனிதனாகிறவன் உறுதியாக நஷ்டத்தில் இருக்கின்றான் நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கின்ற இரண்டு விதமான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வாசகத்தில் சரி இல்ல ஆமனு உடைய மனிதனை தவிர நாலு தன்மைகள் உள்ள மனிதனை தவிர அந்த நாலு தன்மை என்ன ஒன்னு ஈமான் இரண்டாவது அமல் மூணாவது சத்தியமான உண்மையான விஷயங்களை கொண்டு ஒருவருக்கொருவர் பரிமாறி கொள்ளக்கூடியவர் உபதேசம் செய்து கொள்ளக்கூடிய உபதேசம் தவிர நான்கு குணங்களை கொண்ட நபரை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் இருக்கின்றனர் இந்த நான்கு தன்மை யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவர் நஷ்டவாளி அல்ல என்பதை அல்லாத்தால சொல்லி காட்டுகின்றனர் இப்போ இப்பதான் விஷயத்துக்கு வர்றோம் இந்த நான்கு தன்மைகள் என்ன எப்படி ஒவ்வொருவரும் ஆய்வு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருந்துதா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கு ஈமானுடைய முழு தன்மை நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை யார் அல்லாஹால அவர்கள் தான் உண்மையான மூமீன்கள் என்று சொல்லி காட்டுகின்றனே அந்த ஹக்கான மூமியாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்கிறோம் முதலாவதாக அல்லாஹாலா இல்லல்லதீன்னு ஆமும் ஈமான் கொண்டவர்களை தவிர என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார் ஈமான் என்றால் என்ன சொல்ல அலுவலம் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள் ஈமான் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர் அவருடைய தராதரத்திற்கு தக்கவாறு அவர் எந்த நோக்கத்திலே கேட்கின்றாரோ அந்த நோக்கத்திற்கு தக்கவாறு சொல்ல அலுவலம் அவருக்கு பதில் சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு மரம் என்று வைத்துக் கொண்டால் அது இனிமேல குரான் இந்த இனிமையான மிக மனமுள்ள உள்ள அழகிய இனிமையான ஒரு மரத்தை நல்ல வளமுள்ள ஒரு மரத்திற்கு ஒப்பானது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போன்று ஈமான் என்பது ஒரு மரம் என்று சொன்னால் அந்த மரத்திற்கு எழுபதே சொச்சம் கிளைகள் எழுபத்தி ஏழு எழுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது என்று சொன்னால் எழுபதே சொச்சம் அந்த சொச்சம் எவ்வளவு ஒன்பதா அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது எழுபத்தி என்பதை பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க எழுபத்தி கிளைகள் இருக்கின்றன அந்த மரத்துக்கு எழுபத்தி கிளை எழுபத்தி கிளை என்று சொன்னால் எழுபத்தி ஏழு தன்மைகள் அர்த்தம் அந்த மரத்தை போன்றவன் அவனுக்கு சொச்சம் பரிபூர்ணமாக சொல்லப்படும் சரி இப்ப இதுல ஆமந்த் பில் ஆகியோ மலாய்க்கு அந்த எழுபதை சொச்சத்தை மூன்று விதமாக பகுத்திருக்கின்றார்கள் எழுபதை சொச்சம் அந்த செயல்களை மூன்று விதமாக பகுத்திருக்கின்றார்கள் ஒன்று கல்வி கல்பை சேர்ந்த அமல் ஆழ்மாலு சேர்ந்த அமல்கள் மனதை சேர்ந்த அமல்கள் ஆழ்மாலு சேர்ந்த அமல்கள் உடலை சேர்ந்த அமல்கள் இந்த கல்பை சேர்ந்த அமல்கள் இருக்கு பாருங்க அது முப்பது நாக்கை சேர்ந்த அமல்கள் ஏழு உடலை சேர்ந்த அமல்கள் நாற்பது இப்ப எழுபத்தி என்னோட ஹதீசில அறுபத்தி ஒன்பது என்பதாகவும் இருக்குது அல்லது இரண்டை ஒன்றாக்கியும் சொல்லலாம் சில இடங்கள்ல அப்படி வரும் அந்த கருத்து வரும்போது நான் சொல்றேன் அதனாலதான் ஒரு ஹதீசுல அறுபத்தி ஒன்பது என்று இருக்கின்றது என்று இருக்கின்றது எழுபது என்று இருக்கின்றது எழுபத்தி என்பதாக இருக்கிறது எழுபதை சொச்சம் என்பதாக இருக்கின்றது இப்ப நம்ம சொன்னது எழுபத்தி கணக்கு வச்சுக்கோ இதுல முதல்ல நம்ம அதாவது மத்தபர்கள் ஆரம்ப கல்வி கூடங்களை என்பதாக படிச்சிருக்கிறோம் அதுக்குள்ள விளக்கத்தை நம்ம காரணம் ஈமான் கொள்றது நம்பிக்கை கொள்றது ஈமான் உறுதி கொள்றது நம்பிக்கை கொள்றது இந்த நம்பிக்கை கொள்றதுல பல படித்தரங்கள் இருக்குது ஒன்னு பொதுமக்களுக்கு ஈமான் ஒரு வகை இருக்குது பொதுமக்களுக்குரிய ஈமான் அப்படின்னு சொன்னா கல்வி அறிவு இல்லாதவங்களா இருக்கிறாங்க மார்க்கத்தினுடைய அறிவு இல்லாதவங்களா இருக்கிறாங்க சரியான அறிவு இல்லை அவங்க பொதுவா முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு ஈமான் கொள்றது அப்படியே அல்லா ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு உஸ்தாத் சொல்லி கொடுத்தாரு எங்க அம்மா அத்தா எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அதை படிக்க நம்பிக்கிறது அல்லா ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு எந்த விதமான மக்களும் கிடையாது தூங்க மாட்டான் சாப்பிட மாட்டான் அப்படின்னா சொல்லி இருக்கிறாங்க அதை அப்படியே நம்பிக்கிறது எனக்கு எனக்குறிவுடைந்த பின்னால் அல்லாத்தால ஒருவன் எப்படி அப்படின்னு மத்தவங்க ரெண்டு மூணு கடவுளை வணங்குறாங்கள பல தெய்வங்களை வணங்குறாங்கள அது பொய்யா அப்படின்னு சிந்திச்சு பாக்கணும் பருவம் அறிவுள்ள ஒவ்வொருவரும் கொஞ்சம் அறிவு கூட இருந்துச்சு தீனுடைய வயல் கொஞ்சம் அதிகமா படிச்சுக்கிட்டாரு இன்னும் கொஞ்சம் அதிகமா சிந்திக்கும் அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமா சிந்திக்கும் அந்த சிந்திப்பில் அல்லாஹத்தாலா ஒருவன் தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய தலாயல்கள் ஆதாரங்களை தேடி அந்த ஆதாரங்களை கொண்டு அவர் சிந்திக்கும் ஆதாரங்களின் மூலமாக அல்லாஹத்தாலாவை ஈமான் கொள்ளும் இதுக்கு இமாம் ஹசாலி ரஹமத்துல்ல உதாரணம் சொல்றாங்க ஒரு வீட்டுல தூரமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு மனுஷன் இருக்கிறான் ஜெயிதுங்கிற ஒருத்த இருக்கிறான் உள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறான் இருக்கிறான் நம்பிக்கிறேன் இதுதான் பொதுமக்களுடைய ஈமாற்றம் அல்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நான் நம்பிக்கிட்டேன் இருக்கிறான்னு சொன்னது நம்பிக்கிட்டேன் இரண்டாவது வகை என்னன்னு கேட்ட நானே அங்க போறது அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கிட்ட போறேன் வீட்டுக்கு பக்கத்துல போன உடனே குரல் அவனுடைய வெளியே இருந்துட்டேன் இருக்கிறான் சத்தம் கேக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இதை போன்று சில ஆதாரங்களை கொண்டு சில தலாயில்களை கொண்டு அல்லாஹாலாவை விளங்குறது தன்னுடைய அறிவை வைத்து மனிதன் பருவம் அடைந்த உடனே இந்த வானத்தை பாக்கு சட்டாரங்களை பார்த்தவு வானம் பூமி இதெல்லாம் அல்லா இருக்கிறான் அப்படின்னு விளங்க இரண்டாவது தரத்தை பொறுத்த மூன்றாவது இவன் போனவன் வீட்டு கதவை தட்டி வீட்டுக்குள்ளேயே போறான் வீட்டுக்குள்ள போகும் போது அங்க பல நபர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர பல நபர்கள் யாரை தேடி அந்த சைது உள்ள இருக்கிறார் இப்ப உள்ள போய் சைத கண்ணால பாக்குறான் மத்தியில பாக்கிறான் பல நபர்களுக்கு மத்தியிலே பாக்கிறான் அந்த சைத இந்த மூணாவது தரத்தில் உள்ளவன் உடைய ஈவாணை அவர்கள் ஆதாரத்தை இன்னும் துருவி ஆராய்ந்து கொஞ்சம் அருகில போய் ரொம்ப கிட்ட போய் அந்த சைதை பாக்குற மாதிரி அல்லாஹால தங்களுடைய மூலமாக கண்டுகொள்வது ஞானத்தின் மூலமாக வெளிப்படையாத்த உலகத்துல அதனால ஞானத்தின் மூலமாக அல்லாஹுடைய நிலையை கண்டுகொள்வது அல்லா இருக்கிறான் அப்படிங்கறது தெளிவாக தெரியும் இது முந்தினதை விட இரண்டாவதை விட ரொம்ப உயர்வானது சரி அந்த பல நபர்களுக்கு மத்தியில சைது இருக்கிறான் அப்படிங்கிற ஜெய்து கிட்ட போய் அவன் அருகில் போய் அந்த ஜெய்தை தெளிவாக காணக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கி கொள்வது கண்டுகொள்வதை போன்று அல்லாஹாவை கண்டுகொள்ளுகின்றார்கள் தங்களுடைய மனோசக்தியின் மூலமாக அதை விட ஒரு உயர்வானையுமா இன்னும் தெளிவாக ஜெயிதுக்கு அருகிலே நன்றாக கிட்டே போய் அமர்ந்து அவன் அவன் அருகிலேயே போய் அமர்ந்து அவனுடன் உரையாடி அவன் இருக்கக்கூடிய நிலையை அப்படியே முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சிலருக்கு வீட்டுக்குள்ள போறதுலேயே மூணு வகை அவர்கள் யாரும் இருந்து அவனுடைய முழுமையான சூரத்துகளையும் அந்த வடிவங்களையும் தெரிந்து கொள்ளுகின்றார்களோ அவர்களை போட்டு நபிமார்கள் அல்லவே தெரிந்து கொள்வார்கள் ஆக ஈமான் கொள்வதில் இப்படி பல படித்தரங்கள் இருக்கின்றன நாம் ஓரளவு அல்லாஹ் இந்த உலகத்தை உலகத்துடைய இந்த பொருள்களை எல்லாம் வைத்து ஆய்வு செய்து அல்லாஹவை அறிவாளிகள் தான்ர்ச்சி அடைந்து விடுகின்றது ஓரளவு பக்குவப்பட்ட அறிவாக ஆக்கி விடுகின்றது அந்த அறிவின் மூலமாக இந்த உலக பொருள்களை எல்லாம் பார்த்து நான் அல்லாஹால இருக்கின்றான் என்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அஷது அல்லா இலாஹ் என்று சொல்லுகின்றான் அஷிஹது நான் சாட்சி சொல்லுகின்றேன் கண்ணால பார்த்ததை சொல்றதுதான் சாட்சின் பேரு கண்ணால பார்க்காம ஒருத்தன் சாட்சி சொன்னா பொய் சாட்சி சொல்றான்னு அர்த்தம் கண்ணால பாக்காது சாட்சிய பேரு கிடையாது கண்ணால பாக்குறதுக்கு தான் சாட்சின்னு பேரு பொ எப்போ அப்படின்னு கேட்டா இந்த வானம் பூமி உள்ள இந்த பொருள்கள் எல்லாம் வானம் வானத்தில் உள்ள பொருள்கள் பூமி பூமியில் உள்ள பொருள்கள் அனைத்துமே அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கு நாம் எப்படி அல்லாஹாவை கண்ணால் கண்டால் உறுதியாகுமோ அதே போன்று இந்த பொருள்கள் அவனை நேரடியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவனால் படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் சாட்சிகளாக இருந்து அதை பார்க்கிறது அல்லாவை பார்க்கறத போலதான் அதே போல ரசூல்ல அவர்களை நாம் பார்க்கவில்லை பார்க்காம அசேத் அண்ணா முகமது ரசூ உள்ள சொல்றோம் எப்படி சொல்றோம் ரசூ சல்லா அலேம் இருந்தார்கள் என்பதற்கு வழி வழியாக மொழிகள் அவருடைய பிறகு அதற்கு முன்னால் அவர்களுக்கு முன்னால் தங்களுடைய கித்தாவிலே தங்களுடைய தங்களுடைய முகாரியிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த ஹதீசை யாரிடத்திலிருந்து கேட்டார்கள் அவர் யாரிடத்திலிருந்து கேட்டார் அவர் யாரிடத்தில் இருந்து கேட்டார் அவர் யாரிடத்தில் இருந்து கேட்டார் என்று சொல்வோம் அறிவிப்பாளரின் தொடர் என்பதாக அந்த தொடரை நாம் தியாமத்நாத் வரைக்கும் தொடர்ந்து வருவதன் காரணமா அவர்கள் பார்ப்பதை போன்றுதான் அல்லா தாலாவும் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று ஈமான் கொண்டிருக்கின்றோம் பொய் சொல்ல மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹி போன்றே சொல்லுகிறோம் என்பதுலா சல்லா அலி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு யூதன் கொஞ்சம் பணத்தை கொடுத்து வைத்திருந்தான் ஏதோ பொருளை கொடுத்து வைத்திருந்தான் அந்த பொருளை கொடுக்கும் பொழுது சகாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நபி அவர்களிடத்தில் அந்த பொருளை கொடுத்து போய்விட்டார் நான் வந்து வாழ்க்கை கொள்கிறேன் சல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தில் இதே மாதிரி அமானதமாக ஏராளமான பொருள்களை மற்ற விஷய படங்களை எல்லாம் கொடுத்து வைப்பார்கள் அது பழக்கம் ஆரம்பத்தில் இருந்தே சல்லா அலிஸ்வல்லம் அவர்களுக்கு முகூவத்து வருவதற்கு முன்னிருந்தே அப்படி விட்ட பழக்கம் மக்களிடையே இருந்தது நம்பிக்கை நம்பிக்கையாளர் என்ற அடிப்படையில் சல்லா அலேஸ்வல்லம் அவர்களிடத்தில் அந்த பொருளை கொடுத்து அவன் போய்விட்டான் பிறகு அந்த யூதன் சல்லல்லா அலே சொல்லம் அவர்களை சோதிப்பதற்காகவே இதனை செய்கின்றான் யாருமே இல்லாத சமயத்தில் ரசூர்கள் தனிமையாக இருந்த ஒரு நேரத்திலே வந்து நான் அன்று தங்கள் இடத்தில் கொடுத்த அந்த பொருளை கொடுங்கள் என்பதாக நபி அவர்கள் வாங்கி கொண்டு போய்விட்டார் திருப்பி கொடுத்த நேரத்தில் யாருமே பார்க்கல பிறகு சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் திரும்ப அதே யூதன் வந்து நபியே முகமதே அந்த பொருளை நான் கொடுத்த பொருளை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் என்னப்பா அன்னைக்கு தான் வாங்கிட்டு போயிட்டே போயிட்டே குற்றம் சுமத்திரம் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஒரு திகைப்பு ஏற்பட்டது யாரு எல்லாம் என்ன இது ஒரு சோதனை என்பதா நான் உங்கள்கிட்ட பொருளை கொடுக்கும்போது இங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க திரும்ப வாங்கும் போதும் யாருமே பாக்கல அதனால நீங்க பொருளை இன்னும் கொடுக்கல நான் வாங்கவும் கிடையாது கண்டிப்பா பொருள் இல்ல நான் கொடுத்துட்டேன் ரசூல் சல்லல்லா அலேஸ்வலம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சஹாபாக்களுக்கும் தெரியும் அந்த அளவுக்கு நம்பிக்கை எவ்வளவு இருந்தது என்பதை நமக்கு சொல்ல வேண்டியது இல்ல சஹாபாக்களுக்கு சஹாபாக்களுக்கு கடுமையான கோபம் சல்லா அலிசவலம் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க உடனே பலரும் எந்திரிச்சாங்க எல்லாரும் உட்கார சொன்னாங்க சல்லா அலேஸ்வல் உமர் அலி கடுமையான கோவம் அடைஞ்சாங்க அந்த நேரத்துல அபுபக்தர் சித்தி அலி அல்லா தாலும் கடுமையான கோபம் உடனே அவுபக் கொள்கை சொன்னார்கள் அதிர்ச்சி மறைஞ்சி ஒளிஞ்சு வேற இடத்துல உட்காந்துருப்பாரோ நம்ம வாங்கும் போது நம்ம அவரை பார்க்கல போல இருக்குது நினைச்சுக்கிட்டு போது யாருமே இல்ல இங்க நீ பார்த்ததாக சொல்றீங்களா எப்படி பார்த்ததாக சொல்றீங்க யார சொல்ல நீங்க பொய் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் நீங்க பொய் சொல்லுவீங்களா இல்ல நான் பொய் சொல்ல மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லையா தெரியும் அந்த விஷயத்தில நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நம்பி இருக்கும் இந்த விஷயத்திலேயே நீங்க பொய் சொல்ல போறீங்க அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்ட்ட வந்து சொன்னீங்க நாங்க அல்ல ஒண்ணும் இல்ல நீங்க சொன்னதை வச்சு அல்லாவை நாங்க நம்பணும் அதே மாதிரி ஆசிரியம் இருக்குது தியாமத்து இருக்குது கபருடைய வேதனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியத்தை பற்றி உள்ள விஷயங்களை எல்லாம் இதை விட எவ்வளவோ பாரதூரமான விஷயத்த நீங்க சொல்லி இருக்கிறீங்க நாங்க நம்பி இருக்கும்போது இவன்கிட்ட பொருள் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றத நாங்க நம்பாம இருக்க போறோம் அதை எப்படி நாங்க அதவே பார்க்காம இதை எப்படி பார்க்காம நம்பாம இருக்க முடியும் அல்லாஹாத்தாலாவ நம்ப இப்படிப்பட்ட ஈமான் நம்மிடத்தில் இருக்கணும் வெறுமனே நம்முடைய உஸ்தாது சொல்லி கொடுத்தாரு நம்முடைய அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால மட்டும் ஈமான் கொண்டவர்களாக இருக்க கூடாது அந்த ஈமான் கொஞ்ச நாள்ல கீழே விழுந்துடும் பலம் இழந்து போயிடும் பலமான ஈமான் வேணும் அப்படின்னு சொன்னா ஆதாரங்களை வைத்து தெளிவுபெறக்கூடிய ஈமான் நம்மிடத்துல இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் இரண்டாவதாக ஆமன் துபில்லா அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று நாம் சொல்லுகின்றோம் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொன்னா அல்லா ஒருத்தன் அப்படின்னு மட்டும் நம்மளா பத்தாது அல்லாஹுக்கு ரெண்டு தன்மை இருக்குது ஜாத்து சிபாத் அப்படின்னு சொல்லி ஜாத் இந்த பிகர் அதாவது உள்ளவை அல்லாஹ் உருவம் இல்லாதவன் ஆனா அவனுக்கு ஒரு ஜாத்து உண்டு அது எப்படி இருக்கு அல்லாவுக்கு கை இருக்குது தெரியாது கண்ணு இருக்கு காது இருக்கும் அப்படின்னு சொன்னா அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது கண்ணு இருக்குது காது இருக்குது அப்படின்னு சொல்லலாமே தவிர நம்மள போல கண்ணு இருக்குது காது இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது கற்பனையும் செய்யக்கூடாது நம்மை போன்று இருக்குது அப்படின்னு கற்பனை செய்யக்கூடாது அவனுக்கு சில சிபத்துகள் இருக்குது தன்மைகள் அது தொண்ணூத்தி ஒன்பது திருநாம்தான் அந்த சிபாத் இருக்க முடியும் ஈமான் கொள்ளணும் சிபாத்துகளையும் ஈமான் கொள்ளணும் இருக்கிறார் சரி பாருமே தோன்றினான் என்று சொல்லவும் முடியாது அவனுக்கு இனிமேல் அழிவு என்பது உண்டா அதுவும் கிடையாது ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது என்ற நிலையில் உள்ளவன் தான் அல்லாக என்பவன் என்ற அந்த பாரு பூர்வீகமானது அவனுக்கு கிடையாது எந்த எந்த காலத்தில் இருக்கிறான் எதிலிருந்து இருக்கிறான் கிடையாது எப்பொழுதுமே உள்ளவன் அவன் அதனால அவனுக்கு பூர்வீகமானவன் அப்படின்னு அல்லாஹுவை தவிர மீது உள்ள எல்லா பொருள்களும் முழுவதும் விஞ்ஞானிகளால் இன்னும் கண்டுகொள்ளப்படவில்லை அதுக்கு மேல ஏழு இருக்குது அரிசி இருக்குது குருசு இருக்குது அப்பால் உள்ளது அப்பால் உள்ளது அப்படித்தான் நம்ம கணக்கு போடணும் இந்த எல்லா பொருள்களும் புதிதாக படைக்கப்பட்டவை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் பூர்வீகமான என்ன அப்படிங்கிறது ஆக அல்லாஹால சொல்றாங்க அல்லாஹத்தாலா சொன்னதாக குண்து கன்சம் நான் மறைக்கப்பட்ட மறை பொருளாக இருந்தேன் நான் விரும்பினேன்னை பற்றி என்று படைத்தேன் என்று அல்லாஹத்தாலா சொல்லுவதாக சொல்லி காட்டுகின்றனர் எனவே அல்லாஹத்தாலா கதீமானவன் அவனை தவிர மீதி உள்ளவை அனைத்தும் புதிய புதியதாக படைக்கப்பட்டவை சரி இப்பொழுது புதிதாக படைக்கப்பட்ட இந்த ஆழம் என்ற பிரபஞ்சத்திற்குள்ள எந்த இடத்திலையும் கிடையாது அல்லாஹாலா கிடையாது இருக்கிறான் தூரும்புல இருக்கிறான் அரிசியில இந்த இதுல அரிசின் மீது சமமாகி விட்டான் அப்படின்னு அல்லாஹத்தவா அப்படின்னு சொல்றான் மூமி மனிதனுடைய பல்வே இருக்குதே அது அல்லாஹத்தாலாவுடைய சிம்மாசனம் அப்படின்னு சொல்லா அலி சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹத்தாலாவுடைய இருக்குது பாருங்க அது எங்க இருக்கணுமோ அங்க இருக்குது அதை விட்டு வேறு இடத்திற்கு அல்லாஹாலும் குதிரத்தும் எல்லா இடத்திலும் சார்ந்து இருக்கின்றன அவனுடைய குதிரத்தும் இருக்குது அவருடைய அறிவும் அவருடைய ஆற்றல் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய இந்த நிலையை என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவையும் அல்லாஹால நடைபெறுவது என்பதை பற்றி அல்லாஹத்தாலா அறிஞ்சிருக்கை மறைவான விஷயங்களை அறிகிறது எழும இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அணுவின் மீதும் சார்ந்து இருக்கின்றது ஒரு கடல் கடலுக்குள்ளே ஒரு பாறை பாறைக்குள்ளே ஒரு தேரை அந்த தேரைக்குள்ளே ஒரு அதனுடைய உறுப்புகள் அந்த உறுப்புகளுக்குள்ளே நடைபெறக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹால அவனுக்கு தகுதியான இடத்துல இருக்கிறான் கதீமானவன் கதீமான இடத்துல இருக்கிறான் படைக்கப்பட்ட இடத்துல கிடையாது என்று நம்பணும் அந்த இதுல எல்லாம் சொல்லுவாங்க அல்லாஹால ஒவ்வொரு நாளும் இரவினுடைய பிந்திய பகுதியிலே முதல் வானத்தின் பக்கம் இறங்கி வைத்து வந்து அடியார்களை பார்த்து அல்லாஹால அரைகூல் விடுகின்றான் சப்தம் போட்டு சொல்லி சொல்லுகின்றான் என்னுடைய அடியார்களே என்னிடத்தில் யாராவது தேடுபவர்கள் உண்டா அவர்களுக்கு நான் அளிக்கின்றேன் யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தருகின்றேன் என்னிடத்தில் ஏதாவது கேட்பவர்கள் உண்டா அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹத்தாலா சொல்லுவதா சல்லா அலேஸ் சொல்லுகின்றார்களே முதல் வானத்தின் பக்கம் இறங்கி வந்து அல்லாஹத்தாலா இப்படி சொல்லுகின்றான் என்பதால் முதல் வரது ரமத்து அடியாரளுக்கு அடியார்களுக்கு நெருக்கமாகி வருது அந்த நேரத்தில் நேரத்தில் அப்படின்னு பொருள் அல்லாஹத்தாலாவுக்கு ஜாத் என்று ஒன்று உண்டு ஒவ்வொரு உட்கார்ந்து இருக்கிறார் அவரை பற்றி உதாரணத்துக்கு அவரை பற்றி அவர் கருப்பா சேவப்பா தெரிஞ்சுக்கிறேன் அதே போன்று அவரை ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நான் இங்கிருந்தே அதை பயன்படுத்துகின்றேன் இப்போது என்னுடைய குதிரத்தும் என்னுடைய இல்மும் அவர் மீது சார்ந்து இருக்கின்றது அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார் என்பது பற்றியும் அவர் மீது ஏதாவது ஒரு விஷயத்தை பிரயோகிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இங்கிருந்தே செய்ய முடியும் உதாரணமா இப்ப தெளிவா சொன்ன அப்படின்னு சொன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது பாருங்க அது இங்க உட்கார்ந்துகிட்டே ஒரு பட்டனை தட்டுறாரு அங்க ஓடுது அங்க ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது ஸ்டேஷனை மாத்தாரு எல்லாம் பண்றாரு இது கையில வச்சுக்கிறாரு அந்த செயல்பட வைக்கின்றாலா எங்க இருக்கிறான்னு அங்கதான் இருக்கிறோம் இந்த உலகத்துல எங்கேயும் கிடையாது என்பதை அல்லாஹுவை பற்றி உள்ள நம்பிக்கை இருக்க வேண்டும்